போது ஏறிக்கொண்டு அங்கே அமைந்தேன் அந்த சந்தர்ப்பத்தில் பருவ வயதை நான் நெருங்கி இருந்தேன் மெய்வதற்காக கழுதையை அவிழ்த்து விட்டுவிட்டு முன்னே நடந்து சென்று வரிசையில் சேர்ந்து கொண்டேன் இதனை எவரும் ஆட்சேபிக்கவில்லை